तापत्रय विनाशाय, धर्मो சச்சிதானோத்தியேத்தாபய வய நுமராஜோ அகவியோ நம் யர்த்தூயை கவிங்கிற யோகியானவர் முதல் கேள்விக்கு பதில் சொல்லி முடித்த பிறகு நிமி சக்கரவர்த்தி ரெண்டாவதாக இன்னொரு கேள்வி கேட்குறார் அதுக்கு ஹரிங்கிற யோகியானவர் பதில் சொல்ல போகிறார் ராஜா உவாச்ச அரசன் சொன்னது அல்லது அரசன் கேட்டது கேட்கிறார் திரும்ப ஹே குரு ஹே யோகின்னு அதெல்லாம் நாம் சப்ளை பண்ணிக்கணும் அத பாகவதம் ப்ரூத அத அதங்கிறது மங்களம் ஆரம்பம் பிறகு எனக்கு இன்னொரு விஷயம் மேலும் சொல்லணும் இப்போ தான் சொன்னீர்கள் பாகவதசிய பக்தி விரக்திஹி भगवत, பிரபோதா பவத்தின்னு சொன்னீர்கள் இந்த விடாமல் பகவானுடைய சரணாரவிந்தத்தை தியானம் பண்ணுறவனுக்கு பகவானிடத்தில் நிரதிசய பக்தி பரிபூர்ண வைராக்கியம் உலக விஷயத்தில் எப்போவும் பகவானை பற்றின தெளிந்த அறிவு ஏற்படுகிறதுன்னு சொன்னீர்களே எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லணும் பகவான உடையவனுடைய லக்ஷணத்தை சொல்லுங்க பாகவதம் ப்ரூத இந்த இடத்துல பாகவதம் ப்ரூதன்னா பகவானை தன்னுடைய உரிமையாக்கி கொண்ட பக்தனுடைய அருமை பெருமைகளை சொல்லுங்கள் ஸ்தித பிரஜ லக்ஷணத்தை கேட்குறோம் இல்லையா கீதையில் அது மாதிரி பாகவதனுடைய லக்ஷணங்களை சொல்லுங்கள் எது தர்ம யாதிருஷா தர்ம நிருணாம் நிருணாம்கிற சப்தம் மக்களுக்கிடையில் அப்படின்னு அர்த்தம் மக்களுக்கிடையில் அவன் எத்தகைய தர்மத்தை சார்ந்திருக்கிறான் எத்தகைய தன்மை உடையவனாக இருக்கிறான் எவ்வாறு நடக்கிறான் பேசுகிறான் எந்த அடையாளங்களை கொண்டு அவன் பகவானுடைய பக்தன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நிறுணாம்கிறதுக்கு அர்த்தம் சாதாரண ஜனங்களுக்கு இடையில் அவன் எப்படி நடந்து கொள்கிறாங்கிற விஷயம் மக்களுக்கு யாதொரு தர்மம் இருக்கிறதோ எத்தகையதாக இருக்கிறதோ யகா தர்மா யாதிருஷா தர்ம எது தர்மம் அது எப்படியெல்லாம் இருக்குது அதில் வகைகளெலாம் அது எத்தகைய ஸ்வபாவம் உடையது ஆக பாகவதம் ப்ரூத்த பற்றி சொல்லுங்கள் அவனுடைய தர்மம் எத்தகையது அப்படி அர்த்தம் எத் தர்மஹான்னா எந்த ஒரு தர்மத்தில் அவன் நிலை பெற்றிருக்கிறான் என்பதை சொல்லுங்கள் யாதிருஷா அவனுடைய ஸ்வபாவம் யத் ஸ்வபாவா ஸ்ரீதரருடைய வியாக்கியானம் இது அது மாத்திரமல்ல யதாச்சரத்தி அவன் எப்படி நடக்கிறான் எத் ப்ரூத்தே அவன் எப்படி பேசுகிறான் எயி லிங்கைஹி சா பகவத் பிரியகா பவதி அவன் பகவானிடத்தில் ரொம்ப பிரியமாக இருக்கிறவன்கிறத எந்த அடையாளத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறது கீதையில் பதினாலாவது அத்தியாயத்தில் குணாதீதனுடைய லக்ஷணத்தை கேட்குற போது அர்ஜுனன் இப்படி தான் கேட்பான் கைலிங்கை ஸ்திரீன் குணான் ஏதான் அதிதோ பவதி பிரபோ இந்த மூன்று குணங்களை கடந்தவன் என்பதை எந்த அடையாளங்களை வைத்து தெரிந்து கொள்வது கிமாசீத கிம் விரேத அப்படின்னு அர்ஜுனனும் கேட்டிருக்கான் ஸ்தித பிரக்கினதை பற்றி கேட்குற போது அவன் எப்படி நடக்கிறான் எப்படி உக்காடுறான் எப்படி பேசுகிறான் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த நிமிச்சக்கரவர்த்தி இந்த நவயோகிகளை பார்த்து கேட்குறார் பகவானை உடையவனுடைய தன்மையை பற்றி சொல்லுங்கள் பக்தனை பற்றி சொல்லுங்கள்னு அர்த்தம் சிம்பிளாக சொல்லணும்னா அவன் எந்த தர்மத்தின் நிலை பெற்றிருக்கிறான் எத்தகைய சுவாவத்தை உடையவனாக இருக்கிறான் அவன் எவ்வாறு நடக்கிறான் பேசுகிறான் எந்த அடையாளங்களை வைத்து அவன் பகவானிடத்தில் அதிக பிரீதி உள்ளவன் என்பதை நாம் தெரிந்து கொள்வது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் ராஜோவாச்ச அத பாகவதம் ப்ரூத எத் தர்மோ யாதிருஷோ நிருணாம் யதாச்சரதி யத் ப்ரூதே எயிர்லிங்கை பகவத் பிரியா